குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா செங்கன் அனையா அவர்களுக்கு வணக்கம் அவங்களுடைய பதிவை பார்த்தேன் நம்ம மாதிரி பண்ணைகளை வடிவமைச்சுருக்கோம் ஐயா கிருஷ்ணகிரியில் ரமேஷ் அவங்களுடைய தோட்டத்தில் வடிவமைச்சிருக்கோம் மாதிரி மாம் மா மாம்பழ தோட்டம் தாமரை மணாளன் அத்திமாஞ்சேரிப்பாட்டையில் நாற்பது ஏக்கர் விவசாயம் பண்ணுறாரு இவங்களுடைய ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் பெற்றுக்கலாம் நிரந்தரமான ஒரு மாந்தொழிப்பை நம்ம வடிவமைக்கலாம் மாமரத்தில் ஊடு பயிராக எண்ணெய் பயிரெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் நீங்கள் நேரடியாக ஒரு முறை ஆய்வு செய்து ஒரு முறையாவது பார்வையிட்டு அல்லது தொடர்புடையவர்களோட நேரடியான ஒரு கல அனுபவத்தோடு கலந்துக்கிட்டு வச்சிங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு மாதிரி பண்ணையாக நம்ம வடிவமைக்க முடியும் அதற்கான முயற்சியில் அவங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நானும் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கேன் நம்ம விரைவில் ஒரு நல்ல ஒரு திட்டமிடலோடு அந்த பண்ணையை நீங்கள் வடிவமைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி